அந்த பிரயோஜனம் கிடைக்கும் அந்த அறிவோட கும்பிட்டாதான் கிடைக்கும் இதோட நான் நிறுத்திக்கிறேன் அறிவால் மனிதன் சிறந்தவன் அறிவை வளர்ப்பதற்கு அறிவை பரப்புவதற்கு அறிவை நன்றாக தினம் தூங்கி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த உடம்புல நிரந்தரமா தூங்கிருவோம் தூங்கி தான் ஆகணும் அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு இடம் எல்லாம் தங்கிவிட்டால் நமக்கே இடமேது போகணும் இந்த உலகத்துல அக்கிரமம் பண்ணிட்டு போகக்கூடாது சாகிற போது சந்தோஷமா சாகணும் சாகிற போது சந்தோஷமா சாகணும்னா தினம் தூங்குற போது சந்தோஷமா தூங்கணும் தினம் தூங்குற போது சந்தோஷமா தூங்கணும்னா முழிச்சுக்கிற போது எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய கண்டுபிடிச்சு வாழணும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க உங்களை எல்லாம் மனசார வாழ்த்திறேன் இந்த அளவோட உரையை நிறைவு செய்கிறேன்